இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வாக்கி இருக்கு இந்த அதிகாரம் அதாவது கேட்டோம்னா அந்த திவீன்னு சொல்லுக்கு இந்த திவகான்னு சொல்லி இருக்கு யுகத்து மாறது திவீன்னு சொன்ன துலோகத்தில் துலோகம் அந்த அந்த சொன்ன ஆதாரமாக அந்த துளப்பட்டிருக்கு இந்த ஜுவ சொல்லிருக்கோம் திவகரம் அதுக்கு மேல துலோகத்தை ஆதாரமாக சொல்லது அது எல்லாம் மேல அது துலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மம் இந்த மேல இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு இருக்க அதனால அதுவும் இதுவும் ஒன்னா இருக்க முடியும் எப்படிங்க சொல்ல முடியுமா பிரச்சி விஷயம் வராதுன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு பதில் சூத்திரக்காரர்கள் சொல்லப்போடா உபதேசிக்கா அப்படிங்குற சூத்திரத்துல அப்படிங்கிறது பதில் சொல்லப்படுறார் இப்ப என்னாச்சு இந்த அகிகரணத்துல நாலாவது சூத்திரம் கேட்டன் பார்த்தீங்க ரெண்டு சூத்திரம் கன்னியாவது சுதந்திரமா அதாவது முதல் சூத்திரம் இந்த ஜோதிஷ்கர்ணாசானா இந்த விஷய வார்த்தைகளை விசாரிக்கிறது இதனுடைய இந்த அதிகரணத்தில் உள்ள கடைசி கூட்டவும் விசாரிக்கிறது ஆனா நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு தூக்கரம் மாற்றம் இந்த விஷய வாக்கியத்தை பற்றி வேற ஒரு விஷய வாக்கியத்தை பத்தி விசாரிக்கிறது இது அந்தராதிகரணம்னு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே விஷயத்தை பத்தின விசாரம் மத்தியில வேற ஒரு விஷயத்த இதோட சம்பந்தப்பட்டிருக்கு மொத்தப்படாத ஒரு விஷயத்த நடுவில் இருப்பொழுது கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு ஆனா வேறொரு சேவை வார்த்தைகளை பத்திதான் இருக்கிறதுனால இது நடுவில் ஒரு சின்ன அடிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு அங்கம் நம்ம குமபுத்திரத்துல வருது அந்தராஜ அற்பிகமான அடிக்கணும் பெரிய ஒரு அசிகரணத்துக்குள்ள நடுவில் வரக்கூடிய ஒரு சின்ன அசிகரணம்ங்கிறது இங்க ரெண்டு வருது ரெண்டு வருது ஒன்னே ஒன்று கொஞ்சம் அஸ்பஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எனக்கே கிடையாது ஒரு பத்து வருது இங்கே நிறைய வருது இது சின்ன அதிகாரம்னா இப்ப என்ன இந்த இது வந்து பிரகத சந்தோஷமா இருக்கு பூர்வ உபாசனம் இருக்கு முன்னாடி சொன்ன சந்தோகத்தை சொன்ன உபாசனம் அது பிரம்மத்தை சொல்றது அந்த சொன்ன அந்த பிரம்மத்தை தான் எஸ் அப்படின்னு சொல்லி இங்க பராமர்சம் அதனால இது பிரம்மாதான் இருக்கணும் நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப அந்தவே சந்தேகம் முன்னாடி சொன்ன அந்த காட்சியுமே பிரம்மத்தை சொல்றதாக சொல்ல முடியாது அது முன்னாடிக்கு நேரில் உள்ள விஷயத்த எல்லாம் பார்த்தோம்னா அது வரும் சந்தத்தை தான் காயத்ரி சொல்றது இல்லையா காயத்ரி சந்தத்தை தான் உபாசிக்கணும்னு சொல்லி கேட்டவர்கள் அது பிரம்மத்தை பத்தி எங்கவும் சொல்லல அதனால அதுவே பிரம்ம அப்படி இருக்கும்போது அந்த சொன்ன பிரம்மத்தை இங்க சொன்னதுக்காக இதுவும் பிரம்மமா இருக்கணும்னு நீங்க எப்படி திருமணம் பண்ணலாம் ஆட்சேபம் இந்த ஆக்ஷேபத்தை சமாதானம் பண்றதுக்காக அந்தவாக்கிய விஷயமாக அது என்ன சொல்றேன் தாச்சேஜா அது எது பூர்வது வாக்கே நித்தி காயத்யம் சார்ந்த அபித்த சார் பரிசியம் ஒரு சின்ன அவாந்தர விசாரமா வச்சுக்கலாம் இந்த விசாரத்தை பாட்சக்காரர் முன்னாடியே கொஞ்சம் எடுத்து போது சார் நீங்க எடுத்துக்கலாமேன்னு கேட்டா பூர்வபக்ஷல்லும் போது உருவாக்கியத்துல எந்த பிரம்மத்தை சொல்லியிருக்கு ரகசீகர் சந்தோஷப்பத்தி தானே இப்ப அதை விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண என்ன சொல்றது இந்த பூர்வாக்கியம் சொல்லி சாபானத்த மகிமா தோ தியாயாம்ஸ்ட பூர்வா பாதோஷ சர்வா பூஜான வாக்கியத்தை எடுத்துக்கிறேன் இந்த வாக்கியம் பொது தோஷத்துல இருக்கக்கூடிய வாக்கம் மாதிரி இருக்குனால இந்த வாக்கியம் பிரம்ம பத்தில்தான் பேசுறது அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு அந்த வாக்கியம் பிரம்ம பத்தத்தில் பேசுறதா இருந்தா அதுக்கு அடுத்த வாக்கியத்துல அதைத்தான் பராமர்சம் பண்ணி எடுத்துக்கணும்னா நீங்க சொல்லுங்க போறேன் ஆனா இந்த சாவானத்தை மகிமாங்கிற வாக்கியம் பிரம்ம பத்தி ஏன்னா இதைப் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி வார்த்தைக்கு நீங்க எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னா காயத்ரி வாயும் சர்வம் இந்த காயத்ரி சந்தி காயத்ரி சந்தா சொல்றேன் அந்த காயத்ரி சந்தி ஆரம்பிச்சு அதுதான் சகலம் எல்லாமே அந்த காயத்ரி சந்தோர் ரூபம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த காயத்ரி சந்த பத்தி சொல்லிட்டு வரும்போது இந்த காயத்ரியோட ஒரு மகிழ்ந்து எப்ப இந்த பர்வபூதம் காயத்ரி உட்கு ஒரு பாதத்துல அடங்கிடுறது மூணு பாதம் இருக்கு அது இதுக்கெல்லாம் மேல இருக்கு அப்படின்னு சொல்ற அப்ப இந்த வாக்கியம் காயத்ரி சந்தத்தை பத்தி சொல்றது பிரம்மத்தை பத்தி சொல்லல அதனால இதை வச்சு அடுத்த வித்யா வாக்கியத்துல அடுத்த வாக்கியத்துல தீர்மானம் பண்றேன்னு சொன்னா அது பெருக்கிட்டு வராது அப்படின்னு சொல்லிகர்த்தவியம் புன சந்தோபிஹானா ந பிரம்ம அபிஹிதம் மகிமார்சிதம் கதி இப்ப அந்த சந்தேக வாக்கியத்துல சித்தாந்தப்பட்டிருக்கேன் என்று ஒரு கேளு கேட்டான் சந்தர்த்த பற்றி சந்தோபிதானா நீங்க சொல்லுங்க பூர்வ வாக்கியத்துல சந்தஸ்த பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு சந்தத்தை பத்தி சொல்லலேன்னு நான் சொல்லலை ஆனால் தாவானசி மகிமாங்கிறது பிரம்மத்தையும் சொல்லுறதுன்னு நான் சொல்லல சந்தஸ்த மாத்திரே சொன்னால் அதுக்கு சர்வாத்ம தத்துவம் வர முடியுமா அங்க பிரம்மன் தான் சொல்லிருக்கு சொல்ல அப்படி இருக்கும்போது நீங்க சந்த்து தான் சொல்லிருக்கு பிரம்மன் சொல்லவே எப்படி சொல்லலாம்னு இந்த பதத்துல ஒரு கேள்வி கேட்கும் அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா இல்லை அங்க பிரம்மன் சொல்லவே இல்லை சந்தஸ்தான் சொல்லிருக்கு பூர்வம் மென்சர்த்தி காயத்ரிவா இடம் சர்வம் இது காயத்ரி உக்கிரமியா शरीर ता भूतपृथिवीशरीदय प्राण प्रभेदे व्याख्या चतुपद गायत्री तदेतृचाध्यनोक्त पावा नहिमा तम व्याख्यायां गायत्री उदाहृत मंत्र कथम अकस्मा ब्रह्मचतु अभीत्री वायन सुर आरम இந்த ஆரம்பத்திலேருந்து காயத்ரி பத்தி காயத்ரி வைத்தியன்னு தீர்மானம் ஆகிடுறது காயத்ரி சுந்தரத்தை பத்தி சொல்றது அதுக்கப்புறம் அந்த காயத்ரி சரீரம் ஹதயம் வாக்கு பிராணம் இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்துட்டு இருக்கு நிரூபணம் பண்ணிட்ட அதை பண்ணிட்டு காயத்ரி நாலு பாதவன் ஆறு சேதவன் இருக்கு அப்படின்னு சொல்றா ஷட்விதா காயத்ரி காயத்ரிபதான பிரசித்தி அஷ்டர பாதமாக வச்சுட்டோம்னா திருப்பதா காயத்ரி அப்படின்னு மூணு பாதங்கள் உள்ளது ஷடக்ஷரை செதுப்பதா இங்க தெருப்பதான்னு காயத்ரி ஜெருக்கு அப்படின்னா எப்படி வச்சிருக்கா நாம இன்னொரு எட்டாட்சரத்தை சேர்த்துட்டோம்னா அது இல்ல அது அமைத்து போயிடும் காயத்ரியே தெருப்பாக்குன்னு இதை சொல்லணுமே ஆனால் கணக்கு பண்ணிக்க இல்லையா நாலாறு இருபத்தி நாலு அதனால வச்சிருந்து பார்க்கும்போது இந்த காயத்ரி நாலு பாதங்கள் உள்ளதாக அதே சமயத்தில் ஆறு புகமாகவும் இருந்துருக்கு அப்படின்னு காயத்ரிய பத்தி சொல்லிட்டு இந்த காயத்ரியைதான் இந்த மந்தி சொல்றது பாரு சதேத திருஜா அப்படியோ தாவராஜமா சதோத்யான் சுபூருஷா அப்படின்னு சொல்லிருக்கு அதாவது முன்னால சொல்லப்பட்ட அந்த காயத்ரி காயத்ரிய தெரிவிக்கிறது காயத்ரி தெரிவிக்கிறதுக்கு பிரகரணம் என்னன்னு பாக்க வேண்டாமா அப்படி அதனால இது காயத்ரியத்தான் சொல்றது அகஸ்மாத் பிரம்ம சதுர்ப்பா அபிவித்தியா சொன்னா இந்த சாவான சமீதமா மந்திரத்துக்கு அப்புறம் அர்த்த அப்படின்னு கேட்ட பூரபக்ஷி சொல்றான் அந்த இடத்துல பிரம்மசப்தத்துக்கு வேதம் தான் அர்த்தம் யோகித்திர எத்வை தத் பிரம்மா இது பிரம்மசப்தா சோபி ஷந்தச பிரதோ விஷயம் டாத்ரி வேதந்த அப்படியே வேறு அனைக்கிறது தற்போ விஜா ஃபலாங்க உபனே வேதங்கிற அர்த்தத்தில் பிரயோகம் நபர் வந்திருக்கு அந்த இடத்துல வேதம் அர்த்தம் எல்லாம் வந்திருக்க அதனால இந்த இடத்துல எஸ்வைதிர வாக்கியத்தில் பிரம்மசப்த பாத்து இந்த என்ன வந்து போவேண்ணா இந்த வேதம் அர்த்தம் நாம சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்தை பற்றி அந்த தேசவே தந்தோபி <laughs> நிரமண்பகமிஷன்